வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வில்லியம் மோர்கன் என்பவர் வாலிபால் விளையாட்டை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு டேவிஸ் டென்னிஸ் பந்தயம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு போர் சமயங்களில் ஐக்கிய அமெரிக்காவில் மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் பகலொலி சேமிப்பு நேரம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் செவன் செமியோர்கா என்கின்ற முதலாவது கண்டம்பிட்டு கண்டம்பாயும் பேலிஸ்டிக் வகை ஏவுகணை இயக்கி பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு லித்துவேனியாவில் விடுதலைக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரிஷ் குடியரசு இராணுவம் தனது பதினெட்டு மாத யுத்த நிறுத்த உடன்பாட்டினை முறித்து கொண்ட சில நேரங்களில் லண்டனில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருவர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அப்பல்லோ பதினான்கு விண்கலம் மூன்று அமெரிக்க விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்பியது இதேபோல போல தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சோயூஸ் பதினேழு விண்கலம் பூமிக்கு திரும்பியது இன்னா இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வில்லியம் ஹென்ரி ஹாரிசன் ஐக்கிய அமெரிக்காவின் ஒன்பதாவது குடியரசு தலைவர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடகத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆதி குமணன் மலேஷிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ம ஆ சுமந்திரன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு கிளென் மெக்ராத் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜாங் ஜி சீன திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரண்யா மோகன் இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மு செல்லையா ஏழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிஜி பொன்னம்பலம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாவி தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாபா ஆம் இந்திய சமூக சேவகர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செல்லையா மெட்ராஸ் மயில் ஈழத்து நாட்டுக்கூட்டு கலைஞர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வ பாஸ்கரன் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எஸ் வி ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஹெப்சிபா ஜெயசுதாசன் புதின எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மலர் மன்னன் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே